فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال تعالى أيضا بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها وَالسَّمَاءِ وَمَا بَنَاهَا وَالْأَرْضِ وَمَا طَحَاهَا وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْكَيِّسُ مَنْ دَانَ نَفْسَهُ وَعَمِلَ لِمَا بَعْدَ الْمَوْتِ والعاجز من وتمنى على اللہ وقال صلى صلى الله الله عليه عليه وسلم وسلم النار وحفت صدق رسول புகழ்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாகு எல்லா புகழும் பாராட்டுகளும் அவனுக்கே சொந்தம் சலாத் என்ற கர்மையும் சலாமி என்ற ஈரேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூல் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹின் பெரியவர்களே அல்லாஹூ தாலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க முடியும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள முடியும் ஈமான் பலஹீனமாக இருந்தால் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது கஷ்டமாக இருக்கும் அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வது கஷ்டமாக இருக்கும் பாரமாக இருக்கும் ஒரு சுமையாக இருக்கும் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே எங்களோட நிலைமை ஏன் நாங்க அமல் விவாதத்துலஹீனமாக இருக்கிறோம் பாவங்கள்ல வேகமாக இருக்கிறோம் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வது ஏன் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது இந்த கேள்விக்கு தெளிவான பதில் இருந்தார் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே ஈமானுடைய விலகினம் தான் அடிப்படையான காரணம் வெறும் துவா செய்ய துவா செய்ய சொல்றது வெறுமனையே துவாவுக்கு கேட்டுக்கொள்றதுனால ஈமான் கூட போறது இல்லை ஈமான் மேலான சாதனை உழைப்பின் பேர்ல தான் கிடைக்கும் முயற்சிகள் தியாகங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் தன்னுடைய நஷ்டக்கு எதிராக செயல்படுவது தன்னுடைய விருப்பங்களை அல்லாவுக்கா பொறுபான் பண்ண வேண்டும் என்னோட ஆசைகள் என்னோட உள்ளத்துல எழும்பக்கூடிய ஆசைகள் மனோ இச்சைகள் என்னோட விருப்பங்கள் அல்லாக்கு மாற்றமான விருப்பங்கள் அல்லாக்கு மாற்றமான ஆசைகள் அது அறுக்கப்படுவான் ஈமான் ருசிய பார்க்க சகோதரே பெரியவர்களே அல்லாஹு நல்லே தந்தை மனோ இச்சைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டு அவங்க அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கொண்டு அவங்க அவங்களோட ஆசைகளை ஆக்கிக் கொண்டு அனுபவிக்காது மூன்று விஷயங்கள் இருக்கிறது அது யாருக்கிட்ட இருக்குமோ அவள் அதை கொண்டு ஈமானுடைய ருசியை அவர் சுவைப்பார் ருசிப்பார் என்று நிமிஷம் சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறது போல இப்படி பிரட்டி ஆக்கினா வதக்கி ஆக்கினா பொரிச்சாக்கினா அது இப்படி டேஸ்டா இருக்கும் என்னை கிட்ட நாக்கு ருசி பார்க்குறது தானே அந்த ருசிகளை நாங்க ருசிக்கிறோம் தானே இந்த கடையில நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துல தீ நல்ல ருசியா இருக்கும் சாப்பாட்டு அல்லாவுடைய நல்ல இபாதத்தில் ருசியா பார்த்தாங்க பின்னால அல்லது பின்னால அல்லது அல்லது கற்றார் சுபகுடைய இன்பம் துவா கேட்பதில் இன்பம் எங்களுக்கு படம் பார்க்கறதுல இன்பம் ஒரு மியூசிக்கல் சந்தையில் எங்கேயாவது அடிச்சு பன்னெண்டு மணி நாலு மணி வரைக்கும் என்னோட சகோதரர்கள இன்பம் விடிய விடிய படம் விடிய விடிய பாட்டு கேட்கறதுல இன்பம் மியூசிக்ல இன்பம் இது நான் நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிற இன்பங்கள் அல்லாக்கு மாற்றமான வேலைகளை செய்த இன்பம் குடிக்கிறதில இன்பம் மது அருந்துவதில் இன்பம் திசம்பருடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம் வருஷத்துடைய கடைசி நாட்கள் அல்லா எங்களையே மன்னிக்கணும் மேலான சகோதரன் அல்லா எங்களையே பாதுகாக்கணும் எங்களோட சகோதரர் எங்களுக்கு மற்ற சகோதரர்கள விஷயத்தை நாங்கள் கவலைப்படுவோம் அவங்களோட விஷயத்தையும் கவலைப்படும் பாவம் கண்டாவே கவலை கொண்டு வந்துடும் அல்லாக்கு மாற்றமான ஒரு செயல் கண்ணுக்கு பட்டாலே ரத்தம் கொதிக்கணும் உள்ள துடிக்கணும் இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து மன்றா பள்ளி வயிறு யார் அல்லாக்கு மாற்றமான ஒரு செயலை அல்லாக்கு வெறுப்பான ஒரு செயலை கண்ணால கண்டுட்டாரு அவர் யாவரையா இருக்கலாம் மீன் யாவரையா இருக்கலாம் எரசு கடையாவியா இருக்கலாம் இறச்சி யாருக்கலாம் தெரிய அப்படி அல்லாக்கு மாற்றமான ஒரு செயல் ஒரு முஸ்லிம் உடைய பார்வைக்கு பட்டத்தோட அவருடைய உள்ளத்துல ஒரு கவலை வரும் அவருடைய உள்ள துடிக்கணும் சராமுண்டு நடக்குது மாற்றமான ஒரு செயல் நடக்குது பாவம் நடக்குதே என்று அந்த கவலை வாரத்தோட சும்மா கவலைப்பட்டு போறது இல்லை அவர் அந்த பாவத்தை இல்லாமல் ஈடுபடும் அவரோட அன்பா இரக்கமா பேசி நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவருக்கு கோபத்தை ஆத்திரத்தை வார்த்தைகளை சொல்லிராம நன்மாராயம் சொல்லுங்க மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆர்வம் ஊட்டக்கூடிய நல்ல அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடிய மாதிரி உள்ள நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க மக்களுக்கு விருப்பம் உண்டாக்காதீங்க இப்படி எல்லாம் அராத்த செஞ்ச நரகத்துக்கு போவீங்க அந்த வார்த்தைகள் அதனால மேலான கண்ணியமான சொல்ல அல்லா மன்னிக்க கூடியவர் அல்லா இறக்கமுள்ளவர் இப்படி ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆர்வ முட்டக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய அவர் அந்த பாவத்தை தவித்து கொள்ளக்கூடிய அன்பான வார்த்தைகளை சொல்லி அவரை அந்த பாவத்தை தடுப்பூசி குடிப்போம் குடிச்சு அங்கே புத்திமதியை சொல்லி அப்துல் அஹ் மனிதன் இருக்கிறானே உபகாரத்துக்கு உதவிக்கு அடிமையாகிடுவான் விரோதிக்கு ஒரு ஹதியா கொடுங்க அவன் அதிலிருந்து தரிந்து கொள்வான் அவனை எதிர்க்க எதிர்க்க ஆரம்பிப்பான் சகோதரர்களே பெரியவர்களே எஸ்திரும் கஷ்டப்படுத்தாதீங்க சஹாபி சுரத்து இன்னொரு சஹாபி அந்த துணியில கலந்து கொண்டவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினால் யார சூழ்ல்லா இவர் இப்படி நீண்ட சூறாக்கள் ஓதுவா சூரத்துள் பக்கராய் ரெண்டர் பரவான தொலைகையில் ஓத ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் தேவைப்படும் சஹாபாக்கள் சட்ட திட்டங்களை பேணி ஓதக்கூடிய சஹாபிய எச்சரிக்க செஞ்சாங்க அவங்க எச்சரிச்சாங்க சொன்னாங்க மக்களை ஏன் கஷ்டப்படுத்தீங்க ஏன் தொலைக்கு பரவா தொலைக்கு வந்த அவங்க பயணம் பயணங்கள் போக்கூடியவங்க இருப்பாங்க தேவையோடைய இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க கணேசிய சோதர்களே பெரியவர்களே இப்படி அல்லாக்கு மாற்றமான ஒரு செயல் கண்ணுக்கு விளங்கினா எங்களுக்கு என்ன அவரு குடிச்சா தினா செஞ்சா ஹராத்த ஈடுபட்டா வட்டி கெடுத்தா இந்த அநியாயத்தை செஞ்சா இல்லையே பார்ப்போம் உண்மையான முஸ்லிமா இருக்கே பூர்த்தியான ஒரு முஸ்லீமா இருக்கேன் மேலான சோகர்கள் நீங்க முஸ்லீம் என்று சொல்ல சொல்லிக் கொள்ளத்துக்கு பூர்த்தியான முஸ்லீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லீமும் மாற்றமான செயல கண்ணால காணக்கூடிய முரையாக, கண்ணியமாக அன்பாக இறக்கமாக தடுக்கக்கூடிய நேரத்தில் பாவங்கள் காலப்போக்கில் இல்லாம போயிடு காலப்போக்கில் பாவங்கள் இல்லாம போயிடும் அப்படி இல்லாம எங்களுக்கு என்ன விட்டுட்டா கால போக்குல பாவம் செய்யக்கூடிய அதிகரிச்சிருவா பாவம் கூடிரும் என்ன நடக்கும் அல்லாட வேதனை தண்டனை வரும் கேட்ட கேள்வி எங்களையோட சாலிஹான மக்கள் நல்லடியார்கள் பெரியார்கள் சீதேவிகள் எோடு மத்தியில நல்ல மக்கள் இருக்கக்கூல அல்ல நாங்க அழிக்கப்படுவோமா தண்டிக்கப்படுவோமா அல்லாட வேதனைகளுக்கு ஆளாங்குவோமா என்ற கேட்ட கேள்விக்கு ரசூ மனைவி கேட்கிறாங்க கணவன் கிட்ட ரசூல் இடத்துல ரசூனால் சுருக்கமான ஒரு பூர்த்தியான பதில் பாவங்கள் அதிகரித்தால் நடக்குமது நாலு அவுளியாக்கள்கிட்ட சேலை வச்சு அல்லாட தண்டனை வராம இல்லாம தடுக்கப்படுமா நிச்சயமாக இல்ல ஏனால சொன்னாங்க அல்லா ஜிப் அலிஸ்லாத்துக்கு ஒரு ஊரை அப்படியே தூக்கி பெறட்டி விட சொன்னித்த ஒரு ஊரை இப்படி இப்படி தூக்கி பெறட்டி விடுங்க அறிவித்தார் முகம் குப்பர போட சொன்னாயோ அந்த ஊர்ல ஒரு நல்லடியார் இருக்கிறார் ஒரு பெரிய அவுளியாண்டிருக்கிறார் அவர் எப்படி ஆள் என்றார் இமைப்பொழுதாவது கண்ணமூடி திறக்கக்கூடிய நேரமாவது உனக்கு மாற்றம் செஞ்சே இல்லையா அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் அந்த ஊர்ல அப்ப அப்படி ஒருத்தரிக்கூரை பிறட்டலதா அல்லா சொன்னிபகாலை அவரையும் அந்த ஊர்வாசியல் எல்லாத்தையும் தூக்கி பரப்பிவிடும் அவர் வணக்க வழிபாட்டில் இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவரது கண்ணுக்கு முன்னால மக்கள் பாவம் செய்யறாங்க மாற்றமான வேலைகளை செய்றாங்க அந்த பாவத்தை பார்த்து அந்த ஹராத்த அவர் கண்ணால கண்டு அவரு விஷயத்தில் அவரது ஒரு மாற்றம் கூட உண்டாமே முகத்திலேயாவது ஒரு மாற்றம் வரையில் ஒரு வெறுப்பான ஒரு செயல கண்ட முகத்தில் ஒரு மாற்றம் வருவது தான் ஒரு கெட்ட நாட்டை அறிவெறுப்பான ஒரு நாட்டை மூக்கில படக்கூட முகத்தில் மாற்றம் நாங்க பாக்குறோம் அப்ப இந்த பாவமான செயலை கண்டு இவரோட உள்ளத்தை ஒரு வெறுப்பு வந்து அதனால முகத்துல கூட ஒரு மாற்றம் வரை அதனால அவரையும் ஊர்வாக்கிகளை பிறக்கிவிடும் இது தெளிவான சரியான சம்பவம் நடந்த சம்பவம் இது சும்மா கட்டு கதைகள் அல்ல தான் மேலான கண்ணியமான ஸ்ரீதேவிகளே சகோதரர்களே பாவங்கள் தடுக்கப்படும் நீங்க சொல்லும் இன்னைக்கு பாவத்தை தடுக்க போனாலும் பெரிய பல எலியா வருவது பெரிய பிரச்சனை பெரிய முஸ்லீபஸ் உண்டாவுது மேலான சோதரிகளை முறையா செய்வோம் அதுக்கு முறை இருக்கு அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நேரத்துல மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல அழகான புத்திமதிகளை சொல்லி நன்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி சிக்மட்டான முறையில நுணுக்கமான முறையில அந்த காரியம் நடக்கக்கூடிய மாதிரி அல்லாவின் பக்கம் மக்களாலே கண்ணியமான சமோதர்களே பெரியவர்களே இன்றைக்கு அழிவுகள் நாசங்கள் சுத்தி வர வந்து கொண்டே இருக்கு பயங்கரமான ஹலாத்துகள் பயங்கரமான நிலைமைகள் இந்த சல்லு இந்த பவர் இந்த சக்தி இந்த ஆட்சி இந்த ஆயுதங்கள் எல்லாம் சுக்கு நூறாக்கு பொழுதுல சில நிமிடங்கள் கண்ணியமான சோர்களே பெரியவர்களே நிலைமைகளை கோடிக்காரன் கோடி பிச்சை காரணம் அதனால இந்த ஆயுதங்கள் எங்க பவர் ஒன்றும் இல்லை மேடம் அது அப்படித்தான் அல்ல அவன்கியை காட்டுவோம் இன்னைக்கு முழு உலகம் சொல்லுது எங்களையால நடக்கும் எங்களோட சக்தியால நடக்கும் எங்க டெக்னாலஜியால நடக்கும் எங்களோட ஆயுதங்களால நடக்கும் எங்களை சல்லியால நடக்கும் எல்லாம் விளங்கக்கூடிய சிலர் அடி உண்டு எல்லாம் கொடுத்துறான் கொஞ்சம் காற்றுடைய வேகத்தை கூட்டி விட்டுறாள் எல்லா அவ்வளவுதான் பூமி எங்களுக்கு உதவியா இருக்கு போறோம் வாரம் நடமாட்டோம் வீடு கட்டுறோம் வாகனங்கள் எங்கட அவ்வளவு வேலை வெட்டிகள் செய்யறோம் இந்த பூமியில தாங்கொன்றைக்கு செய்த பாவங்களை பாவம் நடந்து நடந்து நடந்து நேரத்தில் அரை நிமிஷம் பாகிஸ்தான் ரஷ்யாவில் ஆப்கானிஸ்தான் இது போன்ற பகுதிகள் தில்லி பகுதியில் முப்பது செகண்ட் ஒரு சின்ன உசுப்பு எத்தனையோ கட்டடங்கள் சுக்குநூறாக போச்சு கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே பாவங்களில் ஈடுபடுற ஸ்ரீதேவிகள் சகோதரர்கள் களிமா சொன்னவர்கள் அல்லாவுக்கு மாற்றமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவங்க யாரும் நினைச்சு கொள்ளக்கூடாது நாங்க என்ன கருமத்தை செஞ்சாலும் நாங்க என்ன கூத்த போட்டாலும் ஒன்றுமில்லை எங்களுக்கு போய்கொண்டிருக்கோம் வாழ்க்கை அழகா போய்கொள்றி நாளும் அப்படி போவாது அல்ல சொல்றா விமா ஊன் பைராவும் சொல்லப்பட்ட விஷயங்கள அவங்க மறந்து வாழக்கூடிய நேரத்துல நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா துணியாட வாசலையும் யார நெருப்பு மாதிரி நடக்குது அவர எல்லா லைனும் நல்லா நட எல்ல முன்னேற்ற எல்லா விஷயங்களும் நல்லா நடந்து கொண்டு போகுது நாங்க அப்படி செஞ்சோம் பாவம் செய்யக்கூட பிடிச்சேன்னு சொல்லாம பாவம் செய்யக்கூட துணியாட வாசலை எல்லாம் தொடர்ந்து விட்டோம் அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் ஒழுங்கா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க பெருமைப்பட்டாங்க அவங்களோட திறமை அவங்க கெட்டித்தனங்கள் அவனோட சக்திய பெருமை பெருமை அது அல்லோட போர்வை அதுல கையடிச்சா அல்லா குற ஆளு சொல்லா துறை அது பெருமை எனக்கு சொந்தமானது என்ன போர்வை அதுல யாராவது கையடிக்க வந்தா நரகத்துக்கு தள்ளு பெருமை வந்துடவே கூடாது பணத்தால பெருமை வருவது எங்களுடைய அழகால பெருமை வருவது எங்களோட அறிவால பெருமை வருவது ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகளால பெருமை வந்துருது வரவே கூடாது எப்பையும் நாங்க எங்களோட தீனுடைய முயற்சிகள் தீனுடைய அமல்கள் நல்ல வேலைகளை ஈடுபடக்கூடிய நேரத்தில் எங்களைய சின்னதாக நினைச்சுக்கொள்ளும் நினைச்சு கொண்டு செய்யும் பொதுவான அமைக்கும் பொறுப்புகள் பதவிகள் அந்த நேரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்துல தாழ்வு தன்மை வந்துரும் பதிவு தன்மை வந்துடுவோம் நான் என்ற தன்மை வந்து சேர்ந்த எல்லாம் மண்ணாச்சு அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே வருஷத்துடைய கடைசியான கண்ணியத்துக்குரிய மேல சோதர்களே பெரியவர்களே பாவங்கள் அதிகரிக்கிறதுனால பயங்கரமான சோதனைகள் வேதனைகள் உலகத்துக்கு வந்து கொண்டு அல்லாடப் புறச்சு விபச்சாரம் அதிகரித்தால் அதிகரித்தால் சர்வ சாதாரண மாதிரி மேலான சோறு நாங்க ஆம்பளே பொறுப்புதாரிகள் ஆண்கள் ஆண்கள் தான் பொறுப்புதாரிகள் நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்புகளை பத்து கையாமத்து நாளில கேட்கப்படும் உங்களையும் உங்களோட பொறுப்புல உள்ளவங்களையும் நீங்க குடும்ப தலைவரை பார்த்தால்தான் சொல்ற நரகத்தை இந்தியாவில் நடந்த சம்பவம் கிட்ட அண்மை காலத்துல நடந்த சம்பவம் கிட்டத்த நடந்த சம்பவம் மசிதல ஒரு மசிதல இமாம இருக்கிறார் இரவு நேரம் விஷாத்தோடு எல்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வீடுகளுக்கு போயிட்டாங்க அந்த இமாம் மாத்திரம் தான் இருக்கிறார் மசித தங்கி இருக்கிறார் ஒரு பெண் ஒன்று மசிதுக்குள்ள ஏதோ சில நிலைமைகளை வச்சு மசிதுக்குள்ள வந்துட்டாங்க வெளியே போவேண்டா அந்த பெண் போக தயாரில்லை பயங்கரமான குளிரா இருக்கிறது கனியத்துக்குரிய மேலான சகோதரிகளே அந்த மசிதுடைய இமாம் ஒரு ஆணில் அவருக்கு இப்ப கை கால் நடுங்க ஆரம்பிச்சு மஸ்து அல்லாவுடைய மாளிக அல்ல ஒரு பெண்மணி தட்ட தனிய இந்த பார்க்க கேட்க யாரும் இல்ல அல்ல அல்லாவோட பயம் உள்ளவர் அவர் என்ன செய்தார் அவரது ரூம்ல போய் இருந்து கொண்டே கிதாப விரிச்சு வாசிக்க ஆரம்பிச்சார் இரவெல்லாம் லாம்பு பத்தமைக்கப்பட்டிருக்கிறது அவர் எதற்கெட என்ன செய்தார் தந்தை விரல அந்த லாம்புடைய நெருப்புக்கு விரலை இப்படி காட்டி காட்டி எடுக்கிறார் அவர் என்ன சொல்றார் அல்லாவ பயந்துக்கோ இது துணியாவுடைய நெருப்பு பாவத்தில் ஈடுபட்டா நரகத்துடைய நெருப்பு ஈடுபடுப்பார் நரகத்துடைய நெருப்பு அனுபவிக்க வேண்டி வரும் உலகத்துடைய நெருப்புடைய நெருப்பை விட உலகத்துடைய நெருப்பு உலகத்துடைய நெருப்ப விட அறுபத்தி மடங்கு காரமான அறுபத்தி மடங்கு காரம் இப்படியே காலத்தை கழிச்சார் பயந்த மக்கள் அல்லாட பயம் தான் தேவை மேலான சோர்களை எங்களுக்கு பாவம் செய்றேன் எங்களை யாரால தடுக்க எங்களுடைய இஷ்டம் எங்களோட தள்ளி நாங்க சம்பாதிச்ச பணம் வேண்டிய கூட்டக்கோடு வேண்டிய மாதிரி பாவங்கள் ஈடுபடேன் உனக்கு வெக்கம் இல்லை என்றா நீ உனக்கு அல்லாட பயம் இல்லை என்றா நீ விரும்பி வெக்கப்படுறது சும்மா மக்களுக்கு இந்த நாளுக்கு வளைகிறது அல்ல மக்களுக்கு வெக்கப்படுறது அல்ல உண்மையான வெக்கம் அல்ஹயா இமான்ல வெட்கம் இருக்குதே இது இமான்ல ஒரு பகுதி மறைமோக பாவத்தில் வெக்கம் இல்ல அல்லாருக்கு வெக்கப்படுறாங்க இல்ல இவங்க இளமையில தனிமையில இருட்டுல வெளியூருக்கு போய் சட்ட தனிய பார்க்க கேட்க யாரும் இல்ல அல்லாட அல்லாவுக்கு அல்லாவின் மீது அல்லா என்ன பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னைய படைத்தவன் என்னைய பரிபாலிக்கிறவன் என்னைய பாதுகாக்கிறவன் எனக்கு உணவளிக்க கூடியவன் எனக்கு வாழ்க்கையை தந்தவன் இந்த வாழ்க்கையை முடிக்கிறவன் நான் அந்த ரப்ப இடத்துல தான் திரும்பி போயிருக்கிறேன் நான் அவனுக்கு வெக்கப்பட்டேன் இந்த அல்லாட பயம் வெட்கம் என்பது இதுதான் உண்மையான வெட்க எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே இந்த அல்லாட பயம் எங்களுக்கு தேவை அல்லாஹ் ஆள் என்ன சொல்றான் தவா தத் துணியா யார் பாவங்களை மாற்றமான செயல்களை செஞ்சு இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுப்பாங்களோ அவங்களோட முடிவு என்ன தெரியுமா பயங்கரமான நரகம் யார் நான் அல்லாக்கு முன்னால நிறுத்தப்படுவேன் என்று அந்த பயத்தோட வாழ்ந்தி பாவங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றாரோ فَإِنَّ அவர் போய் சேரக்கூடிய இடம் மேலான சொருக்கம் என்று அல்லா சொல்ற இந்த உள்ளம்தான் அடிப்படை மேலான சோர்கள் இந்த உள்ளம் சீராகவே நினைக்கு சுரத்து ஷம் சில அல்லா சத்தியம் செஞ்சு சொல்றேன்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 من زكا وقذابه من دساه اهل वत्तुकलिन मी सत्यम सेयरा अल्लाह अल्लाह सत्यम सेयरा अल्लाह कृ वेंडी ओंडले सत्यम सेय हम सत्यम सेय ना अल्लाह वि सत्यमा इंदा वार्ता उम्मा मी सत्यम वाफा मी सत्यम सूर्य मी सत्यम ओला हतेय अल खालिकु यक्सिमु बिमा चा मिन खल्की சத்தியம் செய்யும் ஆனால் படைக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்யும் பொழுது அல்லாவின் மீது மாத்திரத்தான் சத்தியம் செய்யும் அந்த அடிப்படையில அல்லா ஏழு மீது சத்தியம் செய்யறான் சூரியன் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது சத்தியமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் மீது சத்தியமா ஒவ்வொரு நக்சின் மீது சத்தியமா இந்த ஏழின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்ல போறான் அது என்ன தெரியுமா யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கொண்டாங்களோ நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டா யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கொள்ள இல்லையோ நிச்சயமா நஷ்டவாலியா போயிட்டா அதனால தச்சியா இந்த உள்ளத்தை அற்பத்தன் உள்ளத்தை வந்துடும் துனியால வாழும் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் தேவைக்கேத்த வீடு கட்டி முடிவுக்கான இல்லாம இப்போ சல்லி நிற்கி அந்த சல்லியை வச்சு ஒரு ஊடுண்டாடிச்சு இன்னொரு பெரிய தொகை ஒன்று வந்துச்சு இப்ப நான் யோசிக்கிறேன் வேறு ஒன்று அடிக்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட வசதி வர வர உலக தேவைகளை பெருக்கிக் கொண்டே போறாங்க வாகனம் ஒன்று இருக்கி பயணம் செய்யறேன் அது சைக்கிளா இருக்கே மோட்டார் பைக்கா இருக்கேன் ஏதாவது இருக்கேன் என்ன தேவை பூர்த்தி ஆகும் புற பெரிய ஆட்கள் நல்லமா வித்தியாசமான யூரோப்ல அது போன்ற நாடுகள்ல மினிஸ்டர் எல்லாரும் சைக்கிள் மிக்கிறார்கள் பயணமும் தேவையும் பூர்த்தியாவது மேலுக்கு அது நல்லதாகவும் இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நோயாளி ஆகிட்டாங்க கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்ல சுத்தி துனியா இப்படித்தான் வரப்போ இந்த ஏறி ஏறி ஏறி தப்பு கேரி திரும்ப கீழே வந்து நிற்கும் புதிசாகுது ஒரு பேரை வச்சு பட்ட வளர்ச்சி தான் இப்ப எல்லாத்துக்கும் விருப்பம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அதை தான் வச்சுக்கிறாங்க வீட்டுல ஒரு கதவு போட்டு மிச்சம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஜனங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க என்னன்னா அதுதான் விசேஷம் விளையும் அப்படி பட்ட பழைய காரோ எடுத்து ஓட்டுறாங்க உள்ளத்தால வெறுக்கிறோம் பாவிச்சு கொள்வோம் துனியா அற்பமானது கேவலமானது ஒதுக்கி தள்ளி காட்டு இல்லை நாங்கள் அனுபவிப்போம் சேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவு நாளைக்கு ஒரு லட்சாதிக்கு ஒரு சகே இல்லமா ஒரு நேரத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க மக்கள் பயணம் செய்ய ஒரு வாகனம் தேவை சாதாரண வாகனத்தை பயணத்தை செஞ்சு கொள்ள வேணும் பல கோடி கொடுத்து பயணம் செஞ்ச வாகனம் வாங்கி பயணம் செய்யும் வீடு தேவை மழை வெயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பல கோடி பத்து பைனஞ்சு இருபது கோடி அப்படி சில வீடு கட்டி கணவன் மனைவி ரெண்டு பிள்ளையோட இயக்கிறாங்க சாதாரண அமைப்புலேயே அமைச்சு கொடுக்க சாப்பாட்டுடைய நோக்கம் பசி போறது சாதாரண சாப்பாட்டாலையும் பசி போகுது பெரிய விலை கொடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டாலையும் பசி போகுது உடுப்புடைய நோக்கம் உடல் மறைகிறது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு ஷேர்டை என்னத்தையாவது உடுப்போண்ட உடுத்து உடலை மறைக்கவும் மேலும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு ஷேர்ட் அஞ்சூறு ரூபாய் கொடுத்த ஒரு ஷர்ட்டை எடுத்து உடலை மறைச்சு கோடி கொடுத்த ஒரு வாகனத்தோடு பயணத்தை செய்யவும் மேலும் லட்சம் கொடுத்த ஒரு வாகனத்தை வாங்கி பயணத்தை செய்யவும் சாதாரண அமைப்புல ஒரு வீட்டை கட்டி ஒரு காலத்தை கழிக்கவும் வேண்டும் பல கோடி செலவழிச்சு கழிக்கும் நல்ல விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் சிலர்களுக்கு கூட கொடுக்கிறான் சிலர்களுக்கு குறைய கொடுக்கிறான் அல்ல எல்லாரும் வியாவரும் செய்கிறான் சிலவங்களுக்கு அதிகமான லாபம் நல்ல வியாவரம் செலவங்க இல்லை இது யாருடைய கையில இருக்கி ரபுல் ஆலமியினுடைய கையில் இருக்கு அவன் ஏற்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு மேலதிகமான படங்களை ஏழைகள் எளியவர்கள் விதவைகள் அனாதைகள் கஷ்டவாளிகள் தேவையுடையவர்கள் தீனுடைய பல அடிப்படையில் உள்ள தேவைகள் செலவழிக்கிறல்ல அல்ல செலவழிக்கிறேன் நான் விரும்புற வழி செலவழி நான் ஒரு நாள் சூரியன் உதிக்க போல ரெண்டு மலக்கு மாதிரி வெளியாகுறாங்க புகாரியுடைய தெளிவான புகாரி விஷ்ணு அதி மலர் துவா செய்த அடுத்த வழக்குதுவ செய்தார் துவா செய்ய உன்னுடைய வழியில நல்ல காரியங்களுக்கு யார் செலவழிக்கிறாரோ திரும்ப திரும்ப கொடுத்துக்கொண்டே இருக்காயா அடுத்த வழக்கு செய்யறார் அல்லாஹு உண்ட வழியில செலவழிக்காம கஞ்சத்தனம் செஞ்சு கொண்டிருக்கிறாரே அவரோட சொத்துக்களை அழித்து விடுவாயா ஒரு கூட்டம்வாவுக்கு ஆளாகுறாங்க இன்னொரு கூட்டம் அதனால எங்க அமான தரப்பட்டு அமானிதம் கண் பார்வை அமானதம் செறி புலன்கள் அமானதம் ஒவ்வொரு உறுப்பும் அமானதம் நேரம் காலம் அமானதம் வாலிபம் அமானதம் திறமைகள் கெட்டுத்தனங்கள் அமானிடம் பணம் அமானதம் அறிவு அமானிடம் மனைவி மக்கள் அமானிடம் எல்லாம் அவன் தான் எவனும் கேள்வி கேட்க இயலாது அவன் கேள்வி கல கலக்க அவன் கேள்வி கேட்கப்படக்கூடியவன் இல்லை அல்லா நீ ஏழு கொடுத்தாய் நீ அப்படி கொடுத்தாய் எவனும் கேள்வி கேட்க இயலாது மக்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார் அல்லாஹ் பார்வ கேள்வி உள்ள ஒவ்வொன்ற பத்தி கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் எங்களோட நினைச்ச மூப்புக்கு தலைவரி கேளா நினைச்ச மாறி வாழேலா நினைச்ச மாதிரி தலைவரி கேளா கதமா ஒரு அடியாண்ட நீ எதுக்கு செலவழிச்சாய் மக்கள் அடிச்சு மக்களை நோவிச்சு மக்களுக்கு அநியாயம் செஞ்சு மக்களை அடிச்சு பறச்ச எடுத்து மக்கிய பிடிச்சி மக்கள் கடையை பிடிச்சி வீட்டை பிடிச்சி உன் அதிகாரம் உன் சண்டித்தனம் உன் வாலிபம் தரப்பட்டது கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹி நல்லே பெரியவர்களே நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள் சுருக்கமான காலம் தந்திருக்கிறான் ஆயிரக்கணக்கான வருஷம் அல்ல வருஷமும் இல்லை இப்ப உங்கள்கிட்ட கேட்க போறான் உலகத்துல எவ்வளவு காலம் இருந்துட்டு வந்தீங்க யாரா உலகத்தில நாங்க இருந்த காலம் வாழ்ந்த காலம் ஒரு நாள் ஒரு நாள் அவரு நாள் ஒரு பகுதி அறநாள் காணால் கேட்டு பாரு மறக்குமாறுகிட்ட எப்படி சொல்றார் இவர் நாடு நீங்கள் சொல்ல சொல்றது பொ மறுக்கமா சொல்ல உலகத்தில் விளங்கி இருந்த நல்லா இருந்திருக்குமே இப்ப வந்தா இந்த விளக்கம் கிடைச்சிருக்கு இப்பயா ஒரு நாள் ஆயிரம் வருஷம் என்று அல்லா பிராலு மணி தியாக அங்க ஒரு நாள் ஆயிரம் வருஷம் அங்க அரை நாள் அஞ்சூறு வருஷம் தையா நடித்துல வந்துடு அப்ப அங்கே ஒரு நாளோட இவர்தூறு வருஷம் எப்படி ஒரு நாள் பத்துல ஒன்றும் இல்ல அங்கேத்து ஒரு நாள் பத்துல ஒன்றும் இல்லை அதனால கண்ணியத்துக்குரிய மேல் இவ்வளவுதான் காலம் ஏன் உங்களோட ஆகிரதத்தை தயாரிக்கிறதுக்கு நிரந்தரமா அங்க இருக்க போறோம் நிரந்தரமா வாழ போறோம் மனுஷனுக்கு அழிவே இல்லை மனிதந்த உயிருக்கு அழிவே இல்லை மனிதந்த உயிருக்கு முடிவே கிடையாது மனிதந்த உயிருக்கு முடிவு கிடையாது உடலுக்கு முடிவு இருக்கு அல்லா ரூகல படைச்சா சனி ரூக மட்டும் படைச்சா தாயுடைய வயிற்றுல இந்த படிய இந்த உடலை தயாரிச்சா மழைக்கு ரூக கொண்டாந்து உடல் உள்ள பூத்தினார் இதுதானே நடந்துச்சு புராணதீஸ்ல இதுதான் வந்து மழைக்கு ரூக கொண்டு வந்து நாலு மாதம் பூர்த்தி ஆக போல மலக்கு ரூகா ரூவ குளித்து அனுப்பினார் மலக்கு வந்தார் அந்த உடலுக்குள்ள ஊதி விட்டார் துல உ நாலு மாசத்துக்கு முந்தி புள்ள துடிக்கிறது இல்லை நாலு மாசம் பூர்த்தியா கூட தான் மழைக்கு வாரது அடிச்சு அன்றைக்கு துடிக்க ஆரம்பிச்ச நாங்க துடிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த துடிப்பு ஒரு நாள் நிற்கும் முடியும் மழைக்கு அனுப்புவான் உடலைக்கு ரூவை கலட்டி எடுப்பான் மழக்குள் மவுத் ரூஹ குடுக்கவும் எடுக்கவும் மழக்கு எல்லாம் மலக்குமரையும் வாங்குற எல்லாத்துக்கும் மலக்குமர மழக்குள் மவுத் வந்து கலட்டி எடுப்பார் பரவாயில்ல வாகனத்தை சரி கூறையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தூங்கி கொண்டு சரி கடல்ல இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி மலக்குள் மவுத்துக்கு இறக்கமே இல்ல அவரு நிலைமையை பார்த்து ரூ இல்ல நிலைமையெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்க மாட்டார் அல்லாட ஆர்டர் எந்த செகண்ட்ல எந்த இடத்துல அல்லாட கட்டளையோ அந்த இடத்துல அவர் எந்த நிலவேல இருந்தாலும் பரவாயில்ல எந்த நிலவேல இருந்தாலும் பரவாயில்ல மலக்கு வருவா ரூ எடுக்க முடியும் நல்லவங்களோட இருந்தா மலக்கு சொல்லுவார் அல்ல சொல்லுவான் நல்ல மக்களிட ரூ நல்ல உங்களோட ரூவை பார்த்து சொல்லப்படும் ஏ மனமான ரூஹே ஏ வாசமான ரூஹே இருஜிய உன்னை ரப்பிட்ட திரும்பிப்போம் நீ வந்தே ரப்போ நீ போ திரும்பி எப்படி போல நீட்ட நிலைமையில ரொம்ப கிட்ட திரும்பி போ போலிவாதி என்னுடைய நல்லதியார்களுடைய கூட்டத்தில் நீயும் தேர்ந்துக்கோ ஜீ இந்த மேலாண்மை சுரக்கத்துக்கு போ அல்ல எங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக ஆமீன் சொல்றதோட முயற்சியில் ஈடுபட தனிமைகள் எப்படி கழிவு தெரியும் அவங்கவங்களோட தள்ளி எதுக்கு செலவழிக்கப்படுது தெரியும் கேட்டுக் கொள்ளணும் நீங்க கேட்கணும் உங்கள்கிட்டால நான் எனக்கு உங்களுக்கு வருஷ கடைசியில் இருக்கிறோம் இந்த வருஷம் எத்தனை கல்லா வாக்கினேன் தொழுகை எத்தனை விட்டேன் எத்தனை பட்டேன் எவ்வளவு அறமான வேலைகளை செஞ்சேன் அவங்க உங்களுக்கு எங்களுக்கு யாரையும் இவர் அவுளியா இவர் பாவி இவர் சொற்கவாதி இவர் நரகவாதி என்று யாருக்கும் சொல்ல இயலாது அது முடிவு அல்லாசம் செய்ய முடியும் அதனால தவறுகளை உணர்ந்தி தினம் அமாலக்கும் அவள் அந்த சூசனா அமாலுக்கும் உங்களோட நன்மைகள் தீமைகள் தராசியில அங்க போட்டு நிறுக்கிறதுக்கு முன்னால நீங்க உலகத்திலே நிறுத்து பார்த்துப்போங்க இன்றைக்கு வெள்ளையில இருந்து ஜும்மா உடைய நேரம் வரைக்கும் அவன் ஒன்னு ஒரு அழகானுடைய பெரிய பிக்னா பெண்கள் அதுக்குத்தான் பெண்களை மூடுங்க சில பைத்தியகாரர்கள் பெண்களை மூட தேவை இல்லை முகம் மூட தேவை இல்லை இருக்கிற நடக்கிற பாவம் போதாச்சு இன்னும் பாவத்தை ஈடுபாடுங்க வெளிய ஒரு உறுப்பு மொஹம் தான் இந்த உலகத்துல ஆகப்பெரிய பித்னா பெண்கள் இந்த உலகத்துல ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய பித்னா விட ஆண்களுக்கு நான் வேற இதை பெரிய விட்டுட்டு ஒரு பொம்புல வீட்டுல இருந்து பயணம் நீண்ட பயணம் போறே ஒரு மகரமான ஆண் துணையோடு அனுப்புங்க சின்ன பிள்ளைய கையால் பிடிச்சி வராது பருவ வயது அடைஞ்ச ஒரு வாரிபாடு அந்த பொம்புல விழுந்தா என்ன சார் யாருக்கு நடந்த இறங்கி ஒரு வேலையை செய்யறதுக்கு என்ன செய்ய கல்யாணம் குடிச்சு கொடுக்க பொறுப்பு தாரி ஒரு பொம்புளை பொம்பளைக்கு வலி தேவை என்ன பொம்பளை ஏமாத்தலே வசுக்களை காட்டி சில அன்பான வார்த்தைகளை பேசி மயக்கி வேணும் அன்னைச்சா அபாயு செய்தன் பெண்கள் செய்த அவன் வீசுறதே அந்த ஒரு பெண் வீட்டுல இருந்து வெளியிறங்கி போல அந்த பெண்ண செய்தான் அலங்கரிச்சு காட்டான் சொல்ல இதுதான் பெண்களை பாதுகாத்துக்கோங்க அல்ல சொல் சொி அவ மட்டுமா எங்களுக்கு நாங்க அவளை விட சுத்தே கேட்க வேண்டி அல்ல சொல்ற நீங்க ஆண்களோட பேச தேவைப்பட்ட மெல்லிய குரல்ல பேசாதீங்க நான் விளங்குற மாதிரி சொல்றேன் இனிமையான வயசு அந்த சத்தத்தில் பேசாருங்க சத்தம் எவந்த உள்ளத்தில் நோய் இருக்கும் என்ன நோய் ஈமான் யார்டி இருக்கிறோ அவருக்கு ஆசை வரும் அந்த பெண்ட சத்தத்தை அவர் பேச்சு கொடுப்பார் பேச்சு கொடுத்து கொடுத்து கொடுத்து தொடர்ச்சும் உண்டாகி பெண்கள் ஒரு தவறுதல ஒரு அனுப்பி அதை கொண்டு செஞ்சு கொள்றாங்க அலங்கரிச்சு வச்சிருக்க பேங்க வாக்கு போக்கான பெண்களை வச்சிருக்காங்க கடைகள் வச்சிருக்கிறாங்க சிலவங்க பெண்களை தான் தொழில் யாவரத்துக்கு பாவிக்கிறாங்க இந்தியாவுக்கு யாவரத்துக்கு போறாங்க ஒருவர் போறாரு அந்த சொற்க மாப்பி தன்னை மனைவி அனுப்பி வைக்கிறார் அவரோ அவனோட தனிய பயணம் பயணமாக அங்க வயிற்று நடந்து கொள்வது எப்படி கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிற மனைவியை பாதுகாக்க இல்லாத காலம் கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிற மகளை பாதுகாக்க இல்லாத காலம் இது எங்களுடைய சொல்லாம இருக்கீழே மேலே இந்தியாவுக்கு போறாங்க போத்தல் வாங்கி கொண்டு போறாங்க எ கேக்குறாங்க ரெண்டு மணி போரிங்லா போற வாரம் சந்தர்ப்பங்கள் விளப்பம் இல்லாம் குடிக்கிறது ஹராம் இப்ப வருஷ கடைசியில இப்ப வரப்போகுது கேட்கிறாங்க ஆட்கள் எங்களுக்கு போத்தல் கிப்ட் பண்ணுமா ஏலா எங்களுக்கு ஏதோ பாவிக்க இல்லாத அதுக்கு உதவியாக எந்த வகையில உதவியாக சர்வசாதார நாலு பணம் சம்பாதிக்கிறாங்க மேலான சோர்கள் சம்பாதிக்கிறோம் விசேஷமா கொழும்பு பணி தேவை சுருக்க தள்ளிக்காரனாவோ சுருக்க கோடினாவிடுவோம் அவசரமா ஒரு ஜிப் எடுக்கணும் ஒரு பில்டி அடிக்கணும் நல்ல வார்த்தையில விடுவாங்க அது எவன்ட பக்து அடிச்சாலும் பரவாயில்ல எவனை ஏமாற்றினாலும் பரவாயில்ல எவனுக்கு புளிய வெட்டினாலும் பரவாயில்ல எவன்ட காளி புயச்சாலும் பரவாயில்ல அதெல்லாம் நாங்க யாபாதி என்னோட நோக்கம் என்ன மறந்துட்டாங்க சொல்றேன் எங்களே நாங்க மறந்துட்டோம் அதான் எங்களுக்கு தெளிவுகளை தரோனும் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் அவங்களோட சொல்ல வந்த விஷயம் உறுப்புகளாலும் இதுவரைக்கும் என்ன செய்ய இப்படி ஒவ்வொருத்தரும் தனிய முயற்சிவோம் என்றா நான் திருந்தவனும் நான் ஒரு நல்லவன் ஆகணும் கெட்ட பழக்க வழக்கங்கள் ஊடுபடுவனும் நானும் நீங்கள் முயற்சியை ஆரம்பிப்போம் என்றா இன்ஷா அல்ல அல்ல உடமாட்டல்ல இரக்கம் உள்ளவன் அவன் அன்புள்ளவன் அவனுக்கு விருப்பம் அவனே உண்டாக்கி அவனே உருவாக்கி அவனே உறுப்புகளை கொடுத்து அவனே உயிரை கொடுத்து தாயுடைய வயசை வச்சு பாதுகாத்து அந்த தாயுடைய வெளியே வர வச்சு பாலை குடித்து இவனை நடக்க பிடிக்க வச்சு இவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து கடைசியா மவுத்தாக்கி இவனை நெருப்புல போட்டு சுட்டு எரிக்கி அவனுக்கு விருப்பம் அவனுக்கு விருப்ப இந்த அடியான் சொர்க்கத்துக்கு போவோம் இந்த அடியான் அவன் இன்பங்களின் வீடு நிரந்தரமான இடம் சொர்க்கம் இந்த சொர்க்கத்துக்கு போயிற்று அதுதான் நீ எவ்வளவு பாவம் செஞ்சிட்டே என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அதனால சோழர்களே வருஷத்துட கடைசி நாட்கள் பாவங்கள்ல மக்கள் முழுவதும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காலம் சுனாமி வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது அந்த டைம்ல எல்லாரும் பெரிய துவாலை மறந்துடுவான் சோர்கள நினைவுக்கு வந்து இருக்கோம் நாங்க மக்கிய போல ஏலாம் எங்களுக்கு இந்த ரசிஞ்சா போட்டது இந்த பானபுரு இந்த இருக்கிற தள்ளி அநியாயமாக்க அமானுதம் பணம் அமானம் ஒரு சட்டத்தை கேட்டு அல்ல இன்பமா மக்கிய கஷ்டத்தை கொடுத்து பிள்ளைகள் இருக்க நோயாளிகள் இருக்கிறாங்க நோயாளிகள் அதிகமா இருக்கிறாங்க தூங்கி கொண்டு இருப்பாங்க ஓடி போகுது கிட்ட தெரியாம ஒரு காலம் செஞ்சோம் நாங்க எல்லாரும் ஒரு காலம் விளப்பம் இல்ல விளக்கப்படுத்த யாரும் இல்ல எல்லா ஜாலியும் போட்டோம் இப்ப அந்த காலம் இல்ல இப்ப எங்களுக்கு தீன காலம் காலத்தை செஞ்ச பார்த்த நிச்சயமா மன்னிப்பான் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான் இப்ப விளப்பத்தோட வேலை செய்யறேன் எத்தனை ஊட்டு வல்ல பசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான் அந்த ரசிகனா ஒரு அஞ்சூறு ரூபாய் செலவழிக்கிறது ஒரு யாருக்காவது ஒரு கஷ்டவாதி குடும்பத்துக்கு ஒரு விதவைக்கு ஒரு ஒரு அனாதைக்கு கொடுத்தா அல்ல எவ்வளவு சந்தோஷப்படும் அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழர்களே இந்த மாற்றமான பாவினைகள் இந்த மாற்றமான செயல்கள் எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும் தெரிஞ்ச முகப்பத்தான கூட்டாளிமார்கள் நண்பர்களையும் பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் திருத்தங்கள் வருவனும் ஒவ்வொருத்தருடைய ஈமான் வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பாடுபடும் எந்த முயற்சி ஈமான் வளருமோ ஈமான் உறுதியாகுமோ அல்ல ஈடுபடும் மஸிதுக்கு டைம் கொடுக்கணும் மஸித் எல்லாருக்கும் சொந்தமான இடம் சஹாபாக்கள் தயாரிக்கப்பட்டது மஸ்தில் போட்டு ஓட்டுற இடம் அல்ல மஸ்ஜித் மஸ்ஜித் ஈமான் ஈமான் உடையவர்களுடைய இடம் தக்வா உடையவர்களுடைய இடம் மணக்குமார் இருக்கிற இடம் நல்லவங்களோட சேர்ந்திருக்க போல நாங்களும் நல்லவங்களாக அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சோதர்களே அல்லாஹ் எங்கள் அண்ணன் குற்றம் குறை எங்களை மன்னித்தருள்வானாக இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை நல்லடியாளுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக யா எங்களோட உள்ளங்களை சீராக்குவாயாக கல்வுகளை வெளிச்சமாக்கி தருவாயாக நீ வெறுக்கக்கூடிய தேல்கள்ல எங்களோட உள்ளத்தை நீ வெறுப்போட்டு போடுவாயாக நீ விரும்பக்கூடிய தேல்கள்ல எங்கட உள்ள